தெரியாத ஞான சம்பந்தம் இருக்கு தெரியும் அதனால அது அவ்வளவுதான் புள்ளே பறவை பொரிவாய பராறை மர நிறையே மரத்தினுடைய நல்ல நிறைய மரங்கள் அடர்த்தியா இருக்குது அதுகிட்ட போய் சொன்னோம்னா உடனே அந்த மரம் ரசிக்குமா கிடையாது மரமி வான் தோடு குடுமி ஒரு பெரிய மலை இருக்குது கல்மலை அதுகிட்ட போய் அருமையாக இப்ப போய் தானனை முன்படைத்தான் அருமையான பதியும் கைலாய மலையில ஏறி இருக்கு ஒரு மலையை பாட்டு அடாராடா இந்த மாதிரி மலைதான் கைலாயமலை அடிக்கே என்று பாடும் போது அடாராடா அருமையா சுந்தர தேவாரம் அந்த மலை ரசிக்குமே அதுபோய் மலை இது மாதிரி பாவம் பொறுப்பே பெம்பும் ஏரி வாய அப்படின் நல்ல சார் பாலைவனம் அல்லது சாரா பாலைவனம் அங்க போய் நின்று பாலைவனமி நீ எவ்வளவு அருமையாக இருக்கிறாய் என்று சொன்ன உடனே ஆமாப்பா அப்படின்னு சொல்லுங்க தளிச்சற்று திருவள்ளுவர் திருவள்ளூர் பாளையை சொன்ன இடம் ஒரு வன்பார்க்கன் பத்தல் மரம் தளிச்சு பார்க்கணும் இந்த அன்புங்கிற ஒண்ணு அந்த உயிருக்கு இருக்கிறதா நல்லது இந்த அன்புங்கிற ஒண்ணு உயிரில இல்லைன்னு சொன்ன அது ஒரு தாற்பாலை அதுல ஏதேன்னு ஒரு மரம் என்னைக்கும் ஒரு நாலு மழை தூத்தல் போட்டு அப்படி ஒரு தள்ளி வந்தா ஏய் பாலை பாரு சோலை அப்படிங்கறத அது எத்தனை ஒரு நாள் கூட இருக்காது மறுநாள் அப்படியே சுருண்டு ஒடிக்கும் அது போல இந்த அன்பு என்ற ஒன்று இந்த உயிரகத்தில் இல்லைன்னா இந்த உயிர் சுருண்டு போடும்டா சுருண்டு போடும் பாடி அப்ப என்ன பண்பின் வழிய உயிர் அன்பின் வழியது உதான் ஒரு பையன் துப்பு அகுதியாக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு இது அப்படி சேர இப்படிதான் பார்த்து சொல்லி இருப்பார் என்ன பண்றது அவர்ல நீங்க நம்ம கண்ணால காண முடியல திருவள்ளுவரே கண்ணால கண்டம்னா என்ன பண்ணுவோம் நேர அவரு காலையே விழுந்து சாமியும் உங்களோட வந்து அதனால இப்படி ஒன்றுமே இல்லாத எரிவாய பொடிஞ்சுரமி என இவற்றோர் அகரிணை ஒத்து இருந்தான் என்றா பெருமானி ஒரு அகிணி பொருளாக இருந்தானே தவிர மக்கள் சாமி ஆரழி உயிரே என்று சொல்லுகின்ற அந்த ஆரழி உயிரா அல்ல சுவாமி அறிவே இல்லாத அந்த அகருந்த பொருளதான் அதனால் என்ன என்னோட நாடு பாண்டி நாடு உன்னுடைய ஆட்சி சொக்கநாதருடைய ஆட்சி அதனால் இந்த இடத்துல அவ இருந்து செய்வதால எண்ணெய்கள் என்ன என்ன நின் இடம் பிரியாய் இமையப்பாவை தன்னையும் அம்மா எப்படி இருக்காங்க சொல்வடிவாக இருக்கிறாங்க ஐயா எப்படி இருக்கீங்க நீங்க பொருள் இருக்கீங்க அப்ப என்ன அர்த்தம் திருவருள் உள்நிலை அடைஞ்சி இருக்கிறது அந்த பெருமான் செயற்பாடு வெளிப்பட இருக்கிறது அல்லவா அப்ப திருவருள் தான் சக்தி அந்த வெளிப்பாடாக செயற்பாடெல்லாம் பெருமானுடைய செயற்பாடு அவள் சொல்லாக இருக்கிறாள் இப்பொருளாக இருக்கிறாள் ஆகவே நான் சொன்னது சொல்லும் பொருளுமான கவிதைதான் அதனால் சொற்பொருளா இடம் பிரியா இமையப்பாவை தன்னையும் சொற்பொருளான உன்னையும் இகழ்ந்தனன் என்னை இழந்ததாக நினைக்கல சொல்லாக இருக்கிற அம்மையும் பொருளாக இருக்கிற உன்னையுமே இழந்து விட்டான் முடிந்து எடைக்காலம் தனியாத முனிவுயர்ப்படுமையான கோபம் முந்தி சென்ற முன்ன போனான் அன்ன உரை திருச்செவியில் இந்த மாதிரி அந்த புலவனுடைய பாவம் நொந்து உரைக்கின்ற உரை பெருமானுடைய சொக்கனாவுடைய திருச்செவியில் பெற்றுதான் எதுபோல் என்ற எதுபோல் போற போக்குல ஊறுபாடு என உரைப்ப ஊறுபாடு இரும்பினாலாயின ஒரு வில் இது அம்போ அல்ல இரும்பினால் ஒரு வாழோ அப்படி சொருகுன எப்படி இருக்கும் அது போல இருந்தான் அவருக்கு பெருமான அவன் உருவம் இல்லாதவன் அருவம் இல்லாதவன் இருந்தாலும் அப்படி ஒரு பெரிய வேலோ மற்ற வாளோ தைத்தால் எப்படி இருக்குமோ அது போல திருவிழா பட்டு தான் எழுதிட்டு வந்து படித்து அதை கண்டு ஓக்கிலே பரிசு கொடுக்கல வருத்தம் இல்ல சுவைக்கிளியா பரிசா இருக்கட்டும் நல்ல இந்த பாடகர் எல்லாம் அந்த ரெண்டு மணி நேரம் அதுவே உங்களுக்கு தன்னை மறந்துடுவாங்க மதுரை சோமெல்லாம் கவர் வச்சு கொடுக்கறது இதல்லவா அது போல இவன் சொல்லியே மதிக்கலையே அதனால் வருத்தம் எனவே ஊறு பாலன உரைப்பா அருளின் மூர்த்தி போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் இடைக்காரனுக்கு ரொம்ப தெரிஞ்சாலும் போக அகத் அகத்து மாற்றால் தொக்கநாதனுடைய அருமையா இருந்தது போக்குன்னு மறைஞ்சி போய்டு ஏன் அவன் அது அருவத் திருமேனி அந்த அருவுருவத் திருமேனிலிருந்து அவன் வெளிப்பட்ட அந்த சிவலிங்கம் மறைந்து போக என்ன செய்தான உமையா நங்கையோடும் பிரியாத அம்மா பானான் எழுந்து புறம் போய் பாவான் நடந்து போயிருக்க எங்க தன் கோயில் நேர்வடபால் வைகை ஆன நதி தென்பாலோடு வைகை ஆற்றை கடந்து வைகை நதியில தென் தெற்கே இருக்கிற ஒரு இடத்துல போய் ஆலயம் கண்டு பக்குன்னு ஒரு ஆலயத்தை எடுத்தாரான் அவர் என்ன கட்டணுமா போடணுமா நினைத்தா போது நினைவு மாத்திரையின் ஆமா நமக்கு அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து செயற்பாடு செய்த சங்கற்ப மாத்திரை சங்கல்ப மாத்திரை சங்கல்பம்னா நினைக்கிறதுன்னு இருக்கு மாத்திரைன்னு அளவு நினைத்தளவில் என்பது அருமையான தமிழ் அதுல சித்தாந்தாத்திரத்துல கூடுமார் வரைக்கும் சங்கற்ப மாத்திரை நான் சொல்லுவாங்க சங்கற்ப நிராக பார்த்தீங்களா தூய தமிழ் அது என்ன பண்ண சொல்றீங்க என்ன பண்ண சொல்றீங்க பெருமொழி வந்த பெருமொழியோட பேச அளவா இருந்துக்கலாம் அப்படியே எடுத்து அள்ளி வச்சுக்கிறது நம்ம சொன்னது இன்னைக்கும் கர்நாடகாவில் ஒன்னு முதல் டென்த் பத்தாம் வகுப்பு வரைக்கும் அருமையா கன்னடம் தான் பிறகுதான் அவங்க ஏன் இந்த கனடாவில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுடுவோம் தான் அமெரிக்கா வரைக்கும் போவான அதன் பிறகுதான் திறமொழி இந்த இங்கே கனடா நாட்டில் இங்க ரெண்டு வயசுலயே நல்லவாடி நல்லவா அப்பா நினைச்சாலும் நினைச்சிட்டு போங்க ஏதேன்னு ஒரு பெருவள்ளம் தமிழகம் ஒழிஞ்சா தேவலாம் ஒழிச்சிட்டு தென்பகுதி எவ்வளவோ மயில் தூரம் இருந்திருக்கு அப்படியே தள்ளி தள்ளிட்டு தமிழகம் தவிர வேற எதுவும் செய்ய வேண்டியது ஏன்னா அதெல்லாம் நல்ல மொழி பண்பாடு நல்லதெல்லாம் இருக்காங்க இந்த ஒண்ணுதான் இழந்து போனது உறுத்து திருக்கிறது ஒண்ணுதான் என்னையும் சேர்த்தே சொல்றேன் பிரிஞ்சு தனியா நான் போயிடும் சொல்லல முருகா முருகா எனவே இப்படி அந்த நினைவு மாத்திரினால் ஒரு ஆலயம் நினைத்தார் திருவுள்ளம் கொண்டா ஒரு பெரிய அருமையான ஆலயம் அப்படிதான் கண்டு இனிதமர்ந்தான் சங்கவான் தமிழ்தெய்வ புலவோரும் உடனெழுந்து சைலவேந்தன் மங்கை நாயகன் போன வடி போயிருந்தார் எல்லாம் புலவர்கள்லாம் பார்த்தாங்க அடாரா பெருமானி எழுந்த வழி போனா நமக்கு இந்த சங்கத்துல என்ன வேலை என்ன இது தமிழ்ச்சங்கமே அன்று என்று கருதி எல்லாம் சேர்ந்து அங்க போயிட்டு எங்க வைகை நதிக்கு தென்பால பெருமான அப்படின்னா பொய்யடி இல்லாத புலவர்கள் அந்த பெரும் பொருளாக கருதினவர்கள் அங்கிருந்தால் வைகள் இது வந்து எப்ப நடந்தது ஏழு மணி போல நடந்திருக்கு ஏழு எட்டு அந்த காலத்தில் ஏழு எட்டு படுத்திருவாங்க தொலைக்காட்சி தொலைக்காட்சி கிடையாது திரைக்காட்சியும் இல்ல நல்லதான் அதனால என்னன்னு அப் மேலும் பகல்ல கடுமையா உழைத்த காலம் அப்படி உழைத்ததாக கேள்வி ஒரு காலத்தில் கடுமையாக உழைத்ததாக கேள்வி ஏ இப்ப உழைப்பே இருக்க வந்துடும் சனிக்கிழமை கோகுலாஸ் தேதி பெண்ணிக்கிழம சம்பளம் வந்துடும் முப்பத்தி ரெண்டு பண்ணும் தெரியுது வரட்டும் சம்பளம் வரட்டும் நாமும் சம்பளம் வந்தாதான் இருக்கிறாள் உரிய பணி செய்ய வேணாமா உரிய பணி செய்ய வேணாமா நீதான் காட்டும் எல்லா துறையினருக்கும் இது பொருள் ஆனா விதிவிலக்காக இன்றும் சில இருக்கிறார்கள் ஆமாமாமா இல்லேன்னு சொல்ல முடியும் அந்த பத்துன்னா ஒன்பது ஐம்பதுக்கு போனால்தான் உண்மையா அலுவலகத்துக்கு போனதா அர்த்தம் அது போல மீண்டு நாலு மணி நான் என்ன அடிச்சு பிடிச்சிட்டு பையனை விட முன்னோடியா இருந்த பையன் எல்லாம் போனா நாளேகால் நாலு வரைக்கும் வந்தா என்ன என்றாவது ஒரு நாள் வந்து அவன் வந்து போறதா இருக்கலாம் வேற எங்கயா போல தினம் அப்படியா குரு இதாக்கணும் நல்லவா நான் என்ன பண்ண போறோம் அதனால் தங்கவான் தெய்வ புலவோரும் உடன் எழுந்து எல்லாம் அங்க போய் தங்கிட்டாங்களாம் அப்படி தங்கணும் அப்படின்னா எல்லாம் படுத்துட்டாங்க இரவுல மறுநாள் அப்படியே காலம் நாலரை மணி நாலரை மணி நாலு மணி ஆனவுன்னு விடுதலை வெயில் பூசி வலுத்தமை இந்த கீழோட கோபணம் தட்டு அப்பர் சுவாமிய பாட்டு திருப்பள்ளி எடுத்து அதனால திருப்பள்ளி இழுச்சிக்கு அந்த கோயிலுக்கு போற நேரம் வீட்டில செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துட்டு அந்த திருப்பள்ளி போவாங்க திருப்பள்ளி அடிச்சி அங்கே போகும்போது கோயில் உடைய போது கூவின கோழி குருகுகள் எம்பின எம்பின சங்கம் திருப்பள்ளி அடிச்சி நேரம் எல்லாருக்கும் அப்படி திருப்பள்ளி அடிச்சிக்கு போறது அப்படி சிவகாசியில அந்த மாதிரி ஒரு இருபது முப்பது பேர் போறாங்க பேசிட்டே இருப்பாங்க என்ன திருப்பள்ளி எழுச்சி பழக்கம் வச்சிருக்கீங்க வாழ்க வாழ்க வளர்கது பேராவது நாங்க போவோம் திருப்பள்ளி எழுச்சி வழிபாட்டுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் அருமையா மனமீதியோடு இருக்கலாம் நம்ம என்ன ஒரு பக்கம் அருமையாகவே வளர்ச்சி இருக்கிறது தெய்வ உணர்ச்சி இருக்கிறது அதனால் பரவாயில்லை எப்படியும் தமிழகம் ஒரு கால எல்லையிலே மே உயரும் என்பதெல்லாம் அந்த திருப்படிச்சு அதுபோல பல இடங்களில் இந்த அத்தஞாமத்துக்கு போறது சிதம்பரத்தில் என்னைக்குமே உண்டு ஆறு காலத்திலும் அந்த மாதிரி வழிபாடு செய்யறது எந்த காலத்தில் போனாலும் அந்த காலத்தில் அறிவியல் கூட்டம் இருக்கும் அது சைக்கு அப்படியே தனித்த ஒரு தன்மை இடங்களை உணவை துணி அப்படி ஏன்னா திறந்து வைக்கிறதுக்கு இது மணிய சின்ன தண்ணி திங்காட்டி போனா தண்ணி திங்காட்டி போன ஒரு செகண்ட்ல வந்துருது உச்சிகாலம்லாம் ஏன் அதுல நாலு பேர் போனோம்னா அப்படி இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டார்கள் அதுக்காகத்தான் நாமும் வழிபாடு செய்யறோம் கோவில நல்லா இருக்கும் ஆமா ஆமா நல்லா இருக்கும் என்ன பண்றது அது தில்லைக்குத்தான் புரியது அங்க அவங்க அர்ஜியாமத்துக்கு போறவங்க அது இப்ப பல இடங்கள்ல இருக்குது அப்படி இருக்காங்க நாங்க காலத்துல இல்ல ஐயா திருப்பனந்தால எங்க பழைய திருப்பனந்தாலும் நினைக்காதீங்க நல்ல ராத்திரி பத்து பேர் அர்ஜாமத்துக்கு வழிபாடு போறாங்க செஞ்சடைய திருவண்ணாமலை திருப்பள்ளி அடிச்சு போறவங்க கிரிபிரதர்ஷனமே வந்துட்டு மனோகரன் தினமும் கிரிபிரதர் தினமும் பதினாலு கிலோமீட்டர் பல பேர் வந்துட்டாங்க ஒரு பக்கம் நாடு அலங்கல் ஒரு பக்கம் ஏதோ ஒரு மாதிரி மனசுக்கு அறிவுறுப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் நாடு மிக அருமையாகவே வளர்கிறது அந்த திருப்படி எழுச்சிக்கு போறவங்க போனாங்களாம் வைகரையில் பள்ளி உடல் கால செய்தி அங்கல் நாயகனடியார் சேவிப்பார் அப்படி போனவங்க சொக்கநாதர் திருவுல போன உள்ள போன சிவலிங்க திருமேனிய காண ஐயா சிவலிங்க திருமேனிய காண அப்படியா பான எல்லாம் பார்த்தாங்க பார்த்தா சிவலிங்க திருமேனிய சரியா அஞ்சு அஞ்சரை மணி என்ன பண்றது எங்க நீங்க திருப்பள்ளி வச்சு பாடுறது போட்டி என் வாழ் முதல் ஆகிய போரூ பூபாலத்துல பாடுனா நல்லது அப்படி பாடுவாங்க எங்க பெருமானதெல்லாம் அங்க பாடுறது இல்ல எனவே அப்படி போனேன் என்ன அதிசயமோயிதன் பயித்தார் றங்கினார் இதனை ஓடி மன்னவனுக்கு அறிவிப்பான் வேண்டுமென புறப்பட்டு வருவார் ஆவி அன்னவரை பிரிந்துரையும் அனங்கனயார் என அருமையான ஓம எது போல வருந்தினாரெல்லாம் கணவரை பிரிந்திருக்கின்ற மனைவி போல கணவரை பிரிந்திருக்கிற மனைவி ஏன்னா அவளுடைய ஆற்றாமை அதிகமானது அப்படியான மனைவியை பிரிந்த கணவனுக்கு அந்த ஆத்திரம் இருக்காத சந்தேகமா இருக்குது எனக்கு கேள்வியா கொடுத்துட்ட வம்பு இல்லை மனைவியை பிரிந்த கணவன் என்னது மனைவி கணவனை பிரிந்த மனைவி என்று கூறினார் ஏன் நல்ல ஆளியா இதெல்லாம் பாண்டது நாங்களா ஏதோ குறைஞ்சீங்களா வேலைக்கு போறதெல்லாம் கிடையாது நாம ஆடிக்கு அவரும் பஸ்ல ஏற இவரும் பஸ்ல ஏற அப்படி எல்லாம் போன வீட்டுல அந்த மனைத்தக்க மான் குடைகளாகி தற்கொண்டால் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணி என்று இருந்த காலம் முதல்ல அது தெரியும் மனைத்தெட்ட மான்புடையாகி உண்டு அந்த அம்மா தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை தான் அந்த உணவு சமையல் நேரம் போக மற்ற நேரத்தில் என்ன பண்றது கூட நல்லா சாப்பிடலாம் கண்டிப்பா வீட்டில் இருக்கிறத விட வெளியில போகும்போது சாப்பிடுங்க மோர் சாப்பிடுங்க இவனு என்ன பண்ணுவான்னு கேட்டா அதெல்லாம் சாச்சுடுச்சா சாப்பிடு நான் இல்லேன்னு வெறும் புளி ஊடு உண்டை குழம்பு வச்சு சாப்பிடாத நல்ல சாப்பிடு நான் போடுறா வடபாயசமா போடுறாங்க நீங்க வந்து வெறும் புளி குழம்பு திங்காத நல்ல நீ வச்சு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு வரணும் வருவோம் போக பஸ்ல ஏறப்படாது அப்புறம் அப்புறம் இல்லறோம் இல்ல அதனால அவங்க நிச்சயம் செய்ய மாட்டாங்க யாராவது கேட்டாங்க கூட என்ன வச்சிங்க அவங்க இல்ல அதனால ஒரு பருப்பு துவையை அரைச்சுக்கிட்டேன் ரெண்டு அப்பளம் சுட்டுக்கிட்டேன் ஏன் அவங்க இல்லாதனால அது போச்சுன்னு அது தனக்கு என்ன எடுத்து நினைப்பாங்கப்பா அப்படித்தான் பெரும்பாலும் அனுப்பிவிடும் நம்ம என்ன என்னடா நம்ம வெளியில போறவங்கலாம் அவங்க போட்டு சாப்பிடுங்க சொல்லும் போது இது வெறும் அப்பளத்துக்கு சுட்டுது சொல்லிட்டேன் ரெண்டு பேரை காய்கறி எல்லாம் வாங்கி போட்டுட்டு இதெல்லாம் நான் வர்றதுக்கு நீ சமையல் பண்ணி சாப்பிடணும் தெரியுதுல்ல ஆமா வைக்கப்படாது அதனால நல்லா நிறைய சாப்பிடு என்ன அந்த உணர்ச்சா அதனால இங்க அப்படி இருக்கும்போது மனைவிதான் அந்த வேலை இன்றையும் அந்த வீட்டில் இருக்கும் போது அப்படி எப்படி பண்ணாங்களோ என்ன என்று அந்த வருத்தாடி என்னமா இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் சங்கலை ஆடவர்க்கு உயிரி அருமை அருமை இந்த கொண்ட கணவனுக்கு என்ன வீட்டில் எப்படி சாப்பிடறோ என்ன பண்றோ அந்த அறிவிப்பு ஆடவருக்கு உயிரி ஆடவருக்கு எது உயிரினா எடுத்துக்கொண்ட அந்த செயல் இனிதாக எளிதாக தீங்கின்றி முடியணும் இவன் போய் அடுப்ப சரியா சுட்டால வேணும் அல்லது அப்பளமே இல்லாம சாப்பிடறால வேணுமோ அங்க போய் நினைச்சுட்டு இருந்த உருப்பட மாட்டேன்னு எனவே அருமையானது ஆனால் உள்ள இனி யோ நிலை தான் எந்த ஒரு செயலை எடுத்து அந்த செயலை நிறைவு பண்ணி எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அதுபோன்று ஒரு பையன் பெறுவனும் அதே மாதிரி அருமையாக கொடுத்து எடுத்து அது போல இருப்பால் மனைவி ஆடவர்களுக்கு ஒரு நினைத்த காரியத்தை செயலை முடிவு பெறுகின்ற உழைக்கணும் பிரிந்த பிரிந்த கணவன் என்னாது என்றார் கேள்வியாக வந்துவிடும் எனவே அது எதனால வந்த கேள்வி ஒலிப்பதிவு மாதிரி தான் அதனால வச்சு கேட்பார் எங்கே இந்த வினால நாளைக்கு வராம இருக்குமா தெரியல ஒளிப்பதிவு எங்கயா போயிருந்தா கூட நாமே கூட இந்த வினால எப்படி ஐயா ஒளிப்பதிவு அருமையான வினாவா இருக்கு அவர் எம்பிபிஎஸ் ரயில் ஒரு டாக்டருக்கு அந்த அளவுக்கு ஞானமும் இருக்கிறது ரொம்ப தன்னுடைய கணவரை பிரிந்திருந்த பெரு பெண் போலவும் அனங்கணித்தாமரை எனவும் சொன்னார் திருமகள் எங்க இருப்பா தாமரை திருமகளை நீத்த தாமரை போலவும் அதை விட்டு பிரியவே மாட்டான் கண்டு நீர் மடியிலா மன்னவன் எய்தும் அல்லவா மடியுளால் மாமுகடி என்ப மடியினான் தாளுளால் தாமரையினால் தாமரையினால் திருவள்ளூர் எந்த பெயருக்கு சோம்பேறி இருக்கோ அவன் என்ன பண்ணுவ அவன் தலையில எங்க அக்கா உட்காருவா அப்படிங்க அக்கா யாரு யார் இடைவிடாத முயற்சி இருக்குதோ அதன் சாளு கிட்ட தங்கச்சி இருப்பா அப்படின்னா திருவள்ளுவர் மடியுளான் மாமுடி என்பர் ஓம்பி இருக்கதுல கொட்டாய் விட்டுட்டே இருந்தேன் உன் தலையில அக்கா தான் உட்காருவான் உட்காந்துருவாடா உட்காந்துருவாடா விடாம வேலை உன் காலு கீழே கிடப்பா தங்கச்சி காய் மடியிலான் தாளு தாமரையினால் அங்க தாமரை ஏன்னா தாமரை விட்டு பிரிவே மாட்டா யாரு திருமகள் எனவே அந்த தாமரை நீத்த திருமகள் போலவும் இப்படிலாம் நயமா இருக்கணும்னா என்னைக்கு ஆவருது திருவிழா பணத்துக்கு ஊற சிவை சிவே நீங்க பதவரை சொன்னாலே நீளுது இவ்வாறு ஏன் கூறினார் இந்த மேற்கோள் காட்டி கேட்டு சொன்னமுன்னு புத்தக கூட பெருசாக வேண்டியதுதான் இது என்ன சார் கொண்டாடிங்க முதல் காண்டம் ரெண்டு காண்டம் இருக்குது மதுரை காண்டம் ஆலவாய்க்காண்டம் இருக்குது ஐயா மணக்கங்க பசு மூடும் போயிருந்த அதனால் ஆனா பதினேழு பொண்ணு ரொம்ப ரொம்ப அருமையான ஆனா அவருடைய இருந்தாள் தாமரை நீத்த இலக்குமி என்றார் தாழால் தாமரையினால் என்றாரின் முதல் சொல்லும் தொல்காத்திய உரையாசிரியர்களும் திருக்குறள் உரையாசிரியர்கள் இருந்தாங்க எனவே இப்படிப்பட்ட அந்த இரண்டு போர் பொலி வளர்ந்த புறமும் கண்டார் ஒண்ணும் இல்ல கோவில் பெருமான் அந்த பொலிவில்லாமல் இருப்பதற்கு இவ்வளவு அருமையான உரிமைகள் எல்லாம் சொன்னார் அரசே போனார்கள் அரசிய அரசே யாம் ஒன்று ஒரு இசைய அஞ்சுதும் அங்க போய் சொல்றது கூட பயப்படுறாங்க ஏன்னா பெருமான் திருக்கோவிலில் இல்லைங்கிறது போய் எப்படி அந்த அவ்வளவு பக்தியாக இருக்கிற அந்த அரசங்கிட்ட சொல்றது இப்ப இருக்கிற அரசங்கிட்ட என்ன என்ன சொல்லலாம் அந்த மாதிரி சிவலிங்கம் தெரியுமே அது சரிப்பானா போது பார்த்துக்கலாம் ஏன் சமயம் செலவாக இந்த புது கண்டுபிடிப்பு இந்திய நாட்டுலதான் புது கண்டுபிடிப்பு இருக்குதாப்பா எங்கயாவது இருக்குதா இந்த ஒரு பெருநாட்டுல தான் நான் கூட ரொம்ப சொல்றது ஒரு ஒரு ஓமை சொல்லி இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பெண்கள் தாய்க்குலாம் நம்ம வயசு முத அம்மாவாக பாட்டியாக கருதணும் நம்ம கூட சின்ன பிள்ளையில இருந்தா தங்கச்சியா சின்ன பிள்ளைன்னா பாப்பாவா கருதணும் அதுக்காக நாம ஒரு கல்யாணமே பண்ணிக்கூடம் கலவாதுன்னா நாம ஒரு சமயத்தில் ஏன் தாய்ப்புலத்தையெல்லாம் தாய்குலமாக கருதணும் அதற்காக நான் கல்யாணம் பண்ணிக்க பிரம்மிச்சாரியா இருக்கிறேன் இந்த சமயம் கலவாத அரசுன்னு சொல்லும்போது நீ ஒரு மனைவியோட இருக்க கூடாத தனியா இருக்கணும் ஏன் ஒரு மனிவருந்து தாய்க்குலமா கருத மாட்டியா அது போல நாம ஒரு சமயம் ஊறுபாடு கனவுல கூட யாரும் கொஞ்சம் அரிய பிரச்சனை தனமா சொன்ன ஒரு நிலம் நீங்க திருப்பனந்த மாறி முத்துன்னு தெரியும் ஒளிப்பதிவு ஆகுது ஆகுது அவர் இங்கிலிருந்து பூஜை அறையில் போய் யாரும் இல்ல ஒரு விஷயம் என்னையா நான் அரசியல்வாதில் நாம ஒரு சமயம் கலவாமிருந்தா தான் மற்ற சமயத்தை மதிப்போம்ங்கிற எண்ணத்தை கொஞ்சம் தயவு செய்து மறக்கணும் நமக்கு ஒரு சமயம் இருக்கலாம் அது கருதி நம்ம வந்து அதை பால்படுத்தணும் இல்லை எது போலன்னா நமக்கு மனைவி ஒருத்தி இருக்கலாம் ஆனா அது கருதி மற்றவங்களெல்லாம் தாய்க்குளமாக மனைவியாகவே கருதிடுவோங்க இல்ல இல்ல நம்முடைய மனைவி இது மனைவன் தயவு செய்து உங்க ஜீக்க கேட்ட சொல்லுங்க ஏன்னா அவர் கடவுள் பற்ற உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன சொல்லு என்ன கூட சமயம் கலக்க அவரு குலதெய்வமே திருமான் பக்கத்தில் இருக்கு கருப்பையான்னு என்னமோ இவங்கெல்லாம் சொன்ன அவர் சொன்னார சொல்லியோ என் ஆதங்கத்தை போட்டு எனவே புகுந்தோடும் கேட்டா அப்படி ஒரு வேலை காட்சி காதல் அப்படி நுழைச்சா இருக்கும் அது போல என்ன கம்பர் பெருமாள் இதெல்லாம் மேற்கொள் காட்சி இந்த நாலு பேர்ல கருப்பா இருக்கிற பெரிய பையனை மட்டும் எங்களை கொஞ்சம் உதவிக்கு அனுப்புங்களேன்னு சொன்னாராம் யாரு விசுவாமிச்சர் சொன்னது எப்படி ஆச்சு எண்ணிலருந்தவன் எம்பி சொல் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் குழையில் கனல் நுழைந்தால் புகுதலோடும் சொன்னோன்னே ஏற்கனவே காதல ஒரு வேல் தச்சு அது அறுவை சிகிச்சை பண்ணி ரணமா இருக்குதுன்னு மருத்துவர்கள் வந்து உள்ள மருந்து போட்டுக்கிட்டு அதுல கொண்டு போய் நல்ல புளிய மரத்து நெருப்பு கன நடந்திருக்குது அதுல ஒரு கட்டி எடுத்து போட்டி என் சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புன்னூலாம் பெரும் புழையில் நெஞ்ச தச்சி அப்படியே ரணமா அந்த கட்டு போட்டு தச்சிருக்கு அதுல கனல் புகுந்தால் என நல்ல நெருப்பு அப்படியே எடுத்து எடுத்து ரெண்டு கட்டியை தூக்கி நெஞ்சில வச்சா அப்படி இருக்கும் புகுதரோடும் துயரம் பிடித்து உந்த ஆருயிர் நின்று ஊசலாட